வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நாம் எல்லா உயிர்களிடத்திலும் இருந்து பாடம் கற்றுக்கொண்டேதான் இருக்கிறோம் காகத்தை எடுத்துக் தான் எவ்வளவு பசியாக இருந்தாலும் தான் உணவிற்காக எவ்வளவு தூரம் தேடி சுற்றி இருந்தாலும் சரி உணவு என்பது கிடைத்துவிட்டால் தான் தனியாக உண்பதில்லை நிச்சயமாக தனக்கு துணையாக இன்னொரு காகத்தையாவது அடைத்துக் கொண்டுதான் தன்னுடைய உணவை உண்ணும் இத்தகைய குணத்தை நாம் அந்த பறவையிடம் இருந்து கற்றுக்கொள்வதோடு வைத்திருக்கிறேன் எனக்கு செல்வத்தில் எந்த குறைபாடும் இல்லை ஆனால் மகிழ்ச்சி என்பது என்னுடைய வாழ்வில் இருப்பதில்லை நான் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் அந்த சென் துறவியோ தன்னோடு ஒரு மூன்று நாளுக்கு வெளியே வரும்படி அழைக்கிறார் இந்த செல்வந்தரும் சரியான நிறைய காட்டு பகுதிகள் கிராம பகுதிகள் என ஊரூராக சுற்றுகிறார்கள் ஊரில் உள்ள மிகச்சாதாரண அல்லது ஏழ்மையில் வாடிக்கொண்டு இருக்கக்கூடிய பல மனிதர்களை சந்தித்து அந்த ஜென்துறவி இந்த தானியங்களில் கொஞ்சம் இவர்களுக்கு கொடுங்கள் இவர்களுக்கு கொடுங்கள் என்று ஒவ்வொருவராக கை காட்டுகிறார் அந்த செல்வந்தரும் சென் துறவி கூறுவோருக்கெல்லாம் உணவுப் பொருட்களையும் தானியத்தையும் கொடுக்கிறார் வாங்கி கொண்ட அனைவருமே மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறார்கள் வாங்கின எல்லோரும் நன்றியோடு அந்த செல்வந்தரை பார்த்தார்கள் இதுவரை இல்லாத ஒரு திருப்தி அந்த செல்வந்தருக்கு ஏற்பட்டது தன் வாழ்வில் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாக அவர் நம்பினார் மூன்று நாள் இதே கழிந்தது மூன்று நாளுக்கு பிறகு ஜென்துறவி அந்த செல்வந்தரை பார்த்து இதே போல நீங்கள் செய்தால் நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று சொல்கிறார் அந்த செல்வந்தரும் ஜென்துறவியிடம் இருந்து விடைபெற்று விடுகிறார் ஒரு நான்கைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஜென்துறவி அந்த செல்வந்தரை சந்திக்கிறார் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா என்று கேட்கிறார் நிச்சயமாக நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்னிடம் பெரிய செல்வங்கள் இல்லை இப்பொழுது ஆனாலும் கூட இருப்பதை வைத்துக் மகிழ்ச்சியாக வாழ்கிறேன் எப்படி வாழ்கிறீர்கள் என்று கேட்டால் நீங்கள் கூறியபடி நான் தினமும் குறைந்தபட்சம் ஒரு பத்து பேருக்காவது உணவு வழங்கிவிட்டுதான் நான் உண்கிறேன் ஆகையால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று அந்த செல்வந்தர் கூறினார் இதுதான் மனித குலத்தின் இயல்பாக இருக்க வேண்டும் இதுதான் நம்மை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய உண்மையான உணர்வாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நான் ஏழ்மையில் இருக்கிறேன் என்னிடம் எதுவும் இல்லை என்று குறை கூறிக்கொண்டு இருப்பதை விட நம்மிடம் இருப்பதை பிறருக்கு கொடுப்பதுதான் சிறந்த குணம் அவ்வாறு கொடுக்கும்போது அளிப்பவன் தான் உயர்ந்த குடியில் பிறந்தவனாக கருதப்படுவான் அல்லது அவ்வாறு செய்பவனே உயர்ந்த குடியில் பிறந்தவன் என்று கூறுகிறார் ஆகையால் நாம் எக்குடியில் பிறந்தாலும் சரி பிறருக்கு நம்மால் இயன்றதை வழங்கி நாமும் உயர்ந்த மனிதர்களுள் ஒருவர் நாமும் மனதளவில் மிகவும் உயர்ந்தவர்கள் என்பதை நிரூபித்துக் கொள்ள வேண்டும் அவ்வாறன்றி நம்மிடம் எவ்வளவு இருந்தாலும் இன்னும் எனக்கு போதவில்லை நான் வறுமையில் இருக்கிறேன் இன்னும் எனக்கு தேவை இருக்கிறது இன்னும் எனக்கு நிறைய செல்வம் வேண்டும் என்ற இயக்கத்தோடு இருந்தால் நாம் ஒரு பொழுதும் உயர்ந்த மனிதர்களாக ஆகவே முடியாது திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி ஈகை குரல் எண் இருநூத்தி இளம் என்னும் எவ்வம் உறையாமை ஈதல் குளனுடையான் கண்ணே உள மீண்டும் குரல் இளனென்னும் எவ்வம் உறையாமை ஈதல் குளனுடையான் கண்ணே உல இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி